காசியோர்தாம் வாழ கலியுகத்தை வந்து ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிய அனை பராங்கு சனை திகழ்வகுளத்தாரானை மாசடையாமத்து வைத்து மறவாமல் செக்கர்மா முகிலொத்து மிக்க செஞ்சுடர் பரிதி செஞ்சுடர் மதியம் பூண்டு புனந்த பவளச்சொவ்வாள் பசுஞ்சோதி மரதகான் கைமிசை கண் பளர் பதிபோத வாடை முடிபூன் முதலா தகு பல்கலனிந்து ஜோதிவாயவும் கண்ணவும் சிவப்பெட்டு பச்ச மேி மிக பக்பனை கதலை அரவினமியறிடுள் அரி அமர்ந்து அணிந்திரன் கிவர் முதலனைத்தோ குடாங்கள் கைதொட கிடந்தாமரையுந்தி தனிப்பெருநாயகா உலகளந்தேவடியோ கர்மா முகிலொடுத்து மிக்க செஞ்சொடர் பரிதி சுடி செஞ்சொடர் மதியும் சுடர் புனைந்த பவள செவ்வாய் பசம் ஜோதி மரனக கொன்னலோன் கைமிசை கண் வளருவது போல் முடி போன் முதலாதல்கலனிந்து வாய்கம் சிவப்பேதி பச்சமேனி மிக பகைப்பின கபறு தலை அரவிணமணி ஏறி கடல் நடுவுள்ளார் யில் அமர்ந்து சிவனயனிந்திரன் இவர் முதலனாய்த்தோ இவ குழாங்கல் கைதொழ கிடந்தாமரையொந்தி தனி பெருநாயக உலகலந்த சேவடியோயே உலகு பட் தொண்டைகளில் சுடற்போம் தாமரை சூடுதற்கு யொக்கிய காதலன் பிலன்பின் தேரல் அமுதவள்ள ாம் சிறப்புட்கசைவோர் அசைகள் திருபொரு அருவிஐற்க பெருவிரலுலகம் முன்னினொடு நல்வேடு பெறினும் முழுவதன் குறிப்பே குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் வணங்க தோன்று புகடான பரநடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி திரைபொரு பெருவரவெரு வர ஒருளிமளி நளிர்கடல் பட வரபரசே கடல் தடவரை சுழத்திய அணிமா தெய்வத்தடிய வர்க்கினி நாமளாகவே இசயங்கொல் ஒழிதோரூழியோபாதே ஒழிதோரோடியோவாதே ஆடியவெண்ண்தொளை சயம் கொள்ளகையுலகமும் யாவருமில்லா வரும் பெரும்பாள் காலத்துலாம் அரும்பொருள் தனிவேத்து ஒரு தானாகித் தெய்வ நான் முக கொழு முளை கணேசனு பலனுதலே உலகம் விளை மாயக்கடவுள் மாமுதலடியே மாமுதலடி போதொன்னு கவிழ்த் தளர்த்தி பின்செலி ஆண்முகப்புகப்பான் அவர் முறை முறை வழிபட நெறி மலர் கண்ணடு கனிவாயுடையதுமா இருநாயிராயிரம் அலர்ந்தன்னாவு பற்பலவண்ண இதோள் ஆயிரம் தழைத்தடியோய் கல்லதி மடியதோ புலகே ஓவோ உலகி நதியல் வேக்கமாக நீராட்டே அழைத்திடமின் தளந்து சேர்ந்துலகளுக்கும் முதல் பெரும் கடவுள் நிற்பலதானி தெய்வம் பேணுதல் புல் அறிவாண்மை பிறந்த காஹே கொள்வன முதலால் அல்ல முயலும் இணைய செய்குதன்பழி மாமாய பிறவியுள் நீங்க நளிர்மதி சடையனும் நான் முக கடவுளும் நளிரொழையுமாயவர் தலைவனு முதலா ஆவகையுலகமும் யாவரு மகப்படா தேகால் சுடர்பு நலரு சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடென்று முழுவதும் மகப்படக் கரந்தே டையுமாயமே நளிர்மதி சடையனும் நான் முக கடவுளும் தலவனு முதல வகையுலகமும் யாவரு மகப்பட நேத்தேகால் சுடறி விசம்பு நலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடு நிம் முழுவதும் செந்தாய் அம் பெருமாมายனயல் அது வருமா தெய்வம் மற்றுடையோ யாமே